நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அதாவது காஷ்மீர் சில்லி பவுடர் வாங்கிக்கோங்க தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப உடச்சக்கடலை ஒரு டேபிள் எண்ணெய் நாலு டேபிள் கருவேப்பிலை சிறிதளவு குத்தமல்லி சிறிதளவு குண்டூர் கா காஞ்ச மிளகா தேவையான அளவு செய்முறை நம்ம முதல்ல சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்துப்போம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மஞ்சள் படி மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கலந்து அது ஊறட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் ஊற வச்சுருவோம் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ட்ரை பேன் வச்சுருவோம் ட்ரை பேனில் உடச்சக்கல்லையை போட்டு நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆரின்னதும் அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு உானல் வச்சிடலாம் உணல் காய்ஞ்சதும் எண்ணெய் நாலு எண்ணெய் காய்ஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடுவோம் போட்டுவிட்டு இப்போ அது பொரிஞ்சதும் இந்த குண்டூர் மிளகா இருக்கு இல்லையா அது மூணு நான் மூணு போட்டுக்கிறேன் அதனாலலாம் நிறைய காரம் போடுவாங்க நிறைய போட்டுப்பாங்க அவங்க உங்களுக்கு எவ்வளோ காரணம் தேவையோ அதுக்கே தவிர கிளி போட்டுக்கலாம் கிளி போட்டு நல்லா அதை இந்த மிளகா வறுத்துட்டு இந்த ஊற வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து அதில் போட்டுடணும் சிக்கன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் வதக்கணும் இஞ்சி பேலன்ஸ் இஞ்சி போட்டு பேஸ்ட் இருக்குலையோ அதையும் மறுபடியும் போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் நல்லா சிக்கன் வேக விடுவோம் நல்லா சிக்கன் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டா இருந்து பார்ப்போம் வெந்துடுச்சுன்னா நம்ம இந்த உடச்சக்கல்ல போடுற பனையக்கொழியாக அதை எடுத்து அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க கொத்தமல்லி தழை அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ரைடு கருவேப்பிலையும் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சுப்பாமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி குண்டு கோழி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்பேன்